நற்றனியின் நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றனியின் தினமர்துளியில் இன்று நான் தீபாவளி குளியல் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் தீபாவளி குளியலை வந்து புனித குளியல் அல்லது கங்கா ஸ்தானம் சொல்லுவாங்க அது எதுக்காக எப்படி சொல்லுவாங்க என்ற தலைதை நம்ம பார்ப்போம் தீபாவளி வந்தாலே நம்ம எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நல்ல புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுக்குவோம் அதாவது அந்த தீபாவளி முந்தினாள் நைட் என்ன பண்ணணும் நம்ம வாங்கின புது ட்ரெஸ் எல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் நம்ம எப்போது தண்ணி காய் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணீரில் வந்து அந்த பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நறுச்சிட்டு அது வந்து அடுப்பு நம்ம தூங்கக்கூடிய அடுப்பில் சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு காய வைக்கக்கூடாது சும்மா அடுப்பு மேலே வச்சுட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அலங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு பூ போட்டு வச்சுருவோம் அதுக்கு அடுத்த நாள் விடிய காற்றால் எல்லாருமே நாலு மணிக்கெல்லாம் எழுந்துக்குவாங்க ஆறு மணிக்குள்ளே குளிச்சிடணும் அது எதுக்காகன்னா நாலு மணிக்கு எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் எழுந்துட்டு சாமி விலைக்கு ஏற்றுவாங்க குளிக்கிறதுக்கு ஏற்றிட்டு புது ட்ரெஸ்க்கு நம்ம தட்டில் வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் கற்பூரை காட்டுவாங்க அந்த தண்ணீரை அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் கற்பூர காட்டுவாங்க கர்ப்பூரை காட்டிவிட்டு பெரியவங்க நம்மளை உட்கார வச்சுட்டு எண்ணெய் சாஸ்திரம் சொல்லி பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு சொட் ஒரு சின்ன பூவை எடுத்துகிட்டு நம்மளோட உட்கார வச்சுட்டு அதில் எண்ணெய் தொட்டிவிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு சொட்டு தலைக்கு ஒரு சொட்டு நத்திக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் நமக்கு வந்து உடம்பு நத்தியில் கனத்துல வச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புது ட்ரெஸ் கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு அறுப்பு சீக்கிர காய் தொழிலாம் எடுத்துட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்கலாம் இதுதான் புனித குழியிலன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து கங்கா ஸ்தானம்னு சொல்லுவாங்க எதுக்காக இப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம அன்னைக்கு குளிக்கிற தண்ணீர்லே கங்கை எண்ணெய் தேய்ச்சி அந்த எண்ணெயில் வந்து லக்ஷ்மி இருப்பாங்க வச்சிட்டு வந்து கௌரி இருப்பாங்க வந்து பூமாதேவி இருப்பாங்க அருப்பு நம்ம போட்டுக்கிற புது ட்ரெஸ்ஸில் வந்து விஷ்ணு இருப்பாங்க இதெல்லாம் சாஸ்திரம் பண்ணி சாஸ்திரத்தோடு குளித்தான் கங்கை நதியிலே போய் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும் கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க நம்ம நட்டினி நீர்களெல்லாம் கங்கா ஸ்நானம் என்ன சொல்லி தெரிஞ்சிக்கணும் என்ற ஒரு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கவலைப்படாதீங்க நாளைக்கு இன்னொரு தகவல் விட வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அதாவது நட்டினி செய்திகளெல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாமே வேறு எதிலையாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ போய் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நெற்றினில் வர நிகழ்ச்சிகளை அதுலேயும் நீங்கள் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்